நமது இன்றைய தியானத்தின் தலைப்பு கர்த்தருக்கு பரிசுத்தம் ஹோலினஸ் டு த ல இன்றைக்கு நான் வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா மூன்றாம் அத்தியாயம் வசனம் ஒன்று முதல் பதினேழாம் வசனம் வரை அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசிரியராய் இருந்த காலத்தில் வனாந்திரத்தில் சஹரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை அப்பொழுது கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்றும் பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும் சகல மலைகளும் குண்டுகளும் தாழ்த்தப்படும் கோணலானவைகள் செவையாகும் கரடானவைகள் சமமாகும் என்றும் மாம்சமான யாவரும் கடவுளுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும் வனாந்திரத்தில் கூப்புடனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீக்க தரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறபடியே அவன் யோர்தான் நதிக்கு அருகான நாடெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கு என்று மனந்திரும்புதலுக்கு ஏற்ற திருமுழுக்கை குறித்து பிரசங்கித்தான் அவன் தன்னிடத்தில் திருமுழுக்கு பெரும்படி புறப்பட்டு வந்த திரளான மக்களை நோக்கி விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பித்துக் உங்களுக்கு வழி காட்டினது யார் ஏற்ற கனிகளை கொடுங்கள் ஆபரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள் கடவுள் இந்த கல்லுகளினாலே ஆபரஹாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன் இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டப்பட்டு அக்னியிலே நெருப்பிலே போடப்படும் என்றார் அப்பொழுது மக்கள் அவனை நோக்கி அப்படியா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அவர்களுக்கு அவன் பதிலாக இரண்டு ஆடைகள் உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன் ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் அப்பொழுது ஆயக்காரரும் ஞான்ஸ்நானம் பெற வேண்டும் என்று வந்து அவரை நோக்கி போதுகிறேன் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதற்கு அதிகமாய் வாங்காதிருங்கள் என்றான் போர்ச்சேவகரும் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் நீங்கள் ஒருவனுக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள் என்றான் யோவானை குறித்து இவன் தான் கிறிஸ்துவோ என்று மக்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களிலே நினைத்து யோவான் எல்லாருக்கும் முன்பாக நான் தண்ணீரினால் உங்களுக்கு திருமுழுக்க கொடுக்கிறேன் என்னிலும் வலவர் ஒருவர் வருகிறார் அவருடைய காலணிகளின் வாரை அவிழ்க்கிறதற்கு கூட நான் பாத்திர அவர் பரசுத்த ஆவியினால் அக்னியினாலும் உங்களுக்கு திருமுழுக்க கொடுப்பார் தூற்றுகிற கூடை அவர் கையில் இருக்கிறது அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தம்முடைய களஞ்சியத்திலே சேர்ப்பார் பதறையோ அறியாத நெருப்பிலே சுட்டரிப்பார் வேறு அநேக புத்திமதிகளையும் அவன் மக்களுக்கு சொல்லி பிரசங்கித்தான் இன்றைய மனப்பாட வசனம் நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தால் எல்லாவற்றையும் கழலுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள் eat or drink whatever you do do all to the glory of God. பரிசுத்தத்தை கடைபிடிப்பதற்கு இயலாமல் போகும்பொழுது பொதுவாக நாம் சொல்லுகிற சாக்கு போக்குகளை கடந்த மூன்று தினங்களாக நாம் கவனித்து வருகிறோம் முதலாவது சாக்கு போக்கு பரிசுத்தம் அசாத்தியம் ஹோலினஸ் இஸ் இம்பாசிபிள் இரண்டாவது பரிசுத்தம் அசாதாரணம் ஹோலினஸ் இஸ் அப் நார்மல் மூன்றாவது பரிசுத்தம் கட்டாயம் அல்ல ஹோலினஸ் இஸ் ஆப்ஷனல் நாலாவது பரிசுத்தம் முழுவதும் கடவுளுடைய பொறுப்பு ஐந்தாவது பரிசுத்தம் போர் அடிக்கிறது ஹோலினஸ் இஸ் போரிங் ஆறாவது பரிசுத்தம் பாரமானது ஹோலினஸ் இஸ் இம்பார்டன்ஸ் இன்றைக்கு ஏழாவது எட்டாவது சாக்கு நாம் பார்ப்போம் பரிசுத்தம் தொழிலை பொறுத்தது அதாவது ஹோலினஸ் இஸ் ஒகேஷனல் என்று நாம் சொல்லுகிறோம் சில வேலை துறைகளிலும் சில வியாபாரங்களிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது நடைமுறைகள் சாத்தியமே அல்ல என்று நாம் உறுதியாக நாம் முடிவு விடுகிறோம் சாமியார் போல் ஒதுங்கி வாழ்பவர்கள் மட்டும்தான் பரிசுத்தமா இருக்க வேண்டும் அவர்களால் தான் பரிசுத்தமா இருக்க முடியும் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பது ஆலயத்தினுடைய பலிபீடத்தின் பாத்திரங்களில் மட்டுமல்ல குதிரையின் மணிகளிலும் அடிப்படையில் இருக்கிற பானைகளிலும் எழுதப்பட வேண்டும் என்று சகரியா பதினாலாம் அத்தியாயத்தில் வாசிக்கிறோம் Not only in in the the the the the bowls on on altar, but also also the, the bells of the horses, and also basins in the kitchen. அதாவது மார்க்க சம்பந்தமான காரியங்கள் மட்டுமல்ல அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் ஆண்டவர் நம்மிடத்திலே புனிதத்தை எதிர்பார்க்கிறார் அதுதான் இங்கே பொருள் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற நம்முடைய பிரதானமான கடமையை பற்றி பேசும் பொழுது புசித்தாலும் குடித்தாலும் அது கூட விதிவிலக்கல்ல அதாவது நம்முடைய வாழ்க்கையை புனிதமான பகுதி சாதாரணமான பகுதி என்று ரெண்டாக நாம் கூறு போடக்கூடாது சீக்கிரட் அண்ட் செக்யுலர் என்று ரெண்டாக நாம் பிரிக்க யோவான் சாரனை குறித்து வாசித்தோம் அவனிடத்தில் வந்தது படை வீரராயிருந்தாலும் சரி வரி வசூலிப்போராயிருந்தாலும் சரி சாதாரண மக்களா இருந்தாலும் சரி அவர்கள் என்ன நிலையில் என்ன தொழிலில் ஈடுபட்டு இருந்தாலும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு நடைமுறையில் தெளிவாக பரிசுத்திற்கான வழிமுறையை அவன் உடனுக்குடன் கொடுத்தான் அதை நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் நாம் செய்கிற வேலையோ நாம் செய்கிற பணியோ நாம் செய்கிற பணி நாம் இருக்கிற பணித்தளமோ ஒரு வேலை நம்முடைய தனிப்பட்ட பரிசுத்திற்கு பங்கம் விளைவிக்கும் என்கிற நிச்சயம் நமக்கு வந்து விட்டால் திருமறையில் ஆண்டவர் போதித்த நெறிகளை விற்றுவிடுவதற்கு பதிலாக அவைகளை பணைய வைப்பதற்கு பதிலாக அந்த வேலையையும் இடத்தையும் மாற்றிவிடுவதே மேல் இதனால் உங்கள் பதவியிலும் உங்கள் ஊதியத்திலும் இரக்கம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை யோசிப்பை நினைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து நாம் பொதுவாக சொல்லுகிற ஒரு சாக்கு போக்கு பரிசுத்தம் எல்லாம் சூழ்நிலையை பொறுத்தது என்று நாம் சொல்லுகிறோம் அளவானது ஒருவர் வாழும் சூழ்நிலை பொறுத்தது என்று நாம் சொல்லுவோமானால் அது கிறிஸ்துவானவர் மானிடராய் வந்தார் அதிலிருந்து நமக்கு சவுகடிதான் கிடைக்கும் பாவம் நிறைந்த இப்பால் உலகில் ஏசு பாவமற்றவராய் வாழ்ந்தார் நம்மை போல் எல்லா விதத்திலும் அதாவது எல்லா காரியங்களிலும் அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமே இல்லாதவராய் அவர் இருந்தார் நம்ம பரிதாபமும் அவரால் கொள்ள முடிகிறது சில எடுத்துக்காட்டுகளை பார்த்தால் நம்மை அவை உற்சாகப்படுத்தும் அன்று எரிகோவிலே ஒரு வேசியின் வீட்டில் தங்கியிருந்தார்கள் அங்கே தங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொண்டார்கள் பாபிலோனிலே அசுத்தமான காரியங்களை புசிப்பதிலும் சாப்பிடுவதிலும் தவறான காரியங்களை செய்வதிலும் தலைபோயிருந்த ஒரு இடம் பெயர் பெற்றிருந்த ஒரு இடம் அந்த இடத்திலே தானியல் தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டார் முழு உலகமும் தீமைக்குள்ளே கடந்த காலத்திலும் நோவா உத்தமனாயிருந்தான் இன்றைக்கும் முழு உலகமும் விசாசக்குள் தீயவனுக்குள் தான் கிடக்கிறது இந்த உலகத்தை விட்டு நாம் தப்பி ஓடிவிட முடியாது ஆனால் ஏசுகிறிஸ்தன் நமக்காக ஒரு நல்ல வேண்டுதலை நம்முடைய தந்தையிடம் மேற்கொண்டால் தாம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் ஆண்டு ஒரே இவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளாமல் அவர்களை தீமை காத்துக்கொள்ளும் என்று ஆண்டித்தார் இந்த வேண்ட எல்லா சோதனையோடும் அந்த சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான வழியையும் போக்கையும் ஆண்டவர் உண்டாக்குவார் நான் சிரவணாக இருக்கும் பொழுது போயுணாள் பள்ளி கூடத்திலே படித்த ஒரு ஆங்கில கவி என்னுடைய நினைவுக்கு வருகிறது down in the valley afar on the mountains steep close beside my same here would my soul never fear he will lead me safely in the path that he has drawn Up to where they gather on the hills of God. எப்பொழுதே நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம் பரிசுத்த பாதையிலே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மை பாதுகாத்து உதவி செய்து வழி நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள் whether you eat or drink or whatever you do, dwell to the Glory of God. Good Todos. We will be together. We will come together soon, all of these prayers. They have known their fotos for the兩個. Of course we will always say we are told as perfect moments as men came. Let's say that you will be truthful because we'll tell you now, we have learned இந்த சாக்கு போக்கு சொல்லுகிற பழக்கத்திற்குள்ளே மாட்டிக்கொள்ளாதபடி வெளிப்பாய் நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த நாள் தியானத்திற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் தொடர்ந்து கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து உங்களுடைய திருவசன சத்தியங்களை நீர் எங்களுக்கு போதிப்பீராக துதி கன மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் பிதாவே